ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈராக் அதிபர் ஹசான் அல் பாகர் பதவியைத் திறந்ததையடுத்து சதாம் ஹுசைன் அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் எஃப் கெனடி ஜூனியரும் அவரது மனைவியும் விமான விபத்து கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு கும்பகோணத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் தொன்னூத்தி குழந்தைகள் தீயில் கருகி மாண்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மில்லேனியம் பூங்கா சிகாகோவில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்கிழக்கு சீனாவில் இடம்பெற்ற கடல் சூறாவளியினால் நூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பதினொன்று விண்கலம் புளோரிடாவில் ஏவப்பட்டது இதுவே சந்திரனுக்கு மனிதர்களை அழைத்து சென்ற விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஷூ மேக்கர் லெவி ஒன்பது என்ற வால் நட்சத்திரம் வியாழனுடன் மோதியது இந்த முன்சென் நார்வே நாட்டு விமான ஓட்டி மற்றும் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி சுந்தரம் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருணா ஆசப் இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர்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 ிய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உமா மகேஸ்வரன் பிளாட் அமைப்பின் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டி கே பட்டம்மாள் கர்நாடக இசை பாடகி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பருண் டே இந்திய வரலாற்று ஆய்வாளர் கல்வியாளர் இந்நாளின் சிறப்புகள் பிரான்ஸ் நாட்டில் இன்று பெரும் இன அழிப்பு நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை